என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து செயல்பட ஒருத்தருக்காக மட்டும் பேருக்கு நீ தலைவர் நான் கொஞ்சம் ஆயிடுச்சு வேலையை தைரியத்த ாலும்ட்டுங்க <laughs> <laughs> உங்களை ரொம்ப ஒன்னு கேட்க பயப்படாம தான பிரச்சனை சந்திக்கிறீங்க எத்தனை பஞ்சாயத்தை பாக்கிறீங்க உங்க வீட்டுக்குள்ள போறது பின்வாசல் எல்லா தொலைநோக்கு பார்வையோட பஞ்சாயத்தோட இருக்கணும் உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் உங்க பேரை வைக்க போட்டு வேற யார் பேர்த்து இடுக்களேடி அதுவும் சொல்லு என் பிள்ளைங்களுக்கு அப்பனுக்கு மூத்த மருமக தெரியுத சமாளிட்டு இருக்கேன் எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிங்க என்ன வந்துச்சு யார் யாரெல்லாம் அடிக்கல எங்க தேசப்பாவும் சூரியசப்பாவும் அதுக்குள்ள போய் புள்ள பத்தறலாம் புள்ள உங்க புளங்க எப்படி இருக்காய் என் பேரை வைக்க முடியுமா முடியலடி அதுக்கு பதில் சொல்லுமா இல்ல ஆ ஆ இவரே இவரே சல்ல தாய் அட என்னமா கேள சத்தம் நான் யா யா உயிரை வாங்குற நல்லா தான் கேக்கல அப்பற என்ன சொல்றாய் என்ன சொன்னேன்னு கேக்கிட்டா இருக்க நீ எல்லாரும் உனக்கு சொல்லணும் மீசை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்க இருக்கா நான் காது வரைக்கும் வச்சுக்கிறேன்